அனைவருக்கும் வணக்கம் நச்சிணையின் சிந்தனை தொண்டில் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவனி இளந்தேசி மாணவிகள் இந்த நாள் சிந்தனை தலைப்பு நமது தரிசனம் நீ பெரியவனாகும் பொழுது என்னவாக போகிறாய் என்ற கேள்விதான் சிறு நம்மிடம் அடிக்கடி கேட்கப்படும் நம்மில் பலர் டாக்டர் என்ஜினியர் என்று சொல்லியிருப்போம் இன்றைய குழந்தைகளை கேட்டால் கம்ப்யூட்டர் இன்ஜினியர் அல்லது ஐஏஎஸ் ஐபிஎஸ் சிஏ போன்ற பல்வேறு பதவிகளை அவர்கள் குறிப்பிட்டு சொல்வார்கள் ஆனால் குழந்தையில் நாம் சொன்னபடி டாக்டராகவோ இன்ஜினியராகவோ நாம் ஆகாதது ஏன் அதுதான் தரிசனத்திற்கும் ஆசைக்கும் உள்ள வித்தியாசம் அவைகள் வெறும் கடந்து போகும் ஆசைகள்தான் வளர வளர நம் விருப்பங்களும் மாறிக்கொண்டே இருக்கிறது ஒரு தரிசனம் காகிதத்தில் எழுதப்படாத அது வெறும் ஆசைதான் வேகமாக காற்றடித்தால் கலைந்துவிடும் மேகம் போல் சூழ்நிலைகள் மாறும்பொழுது ஆசைகள் மாறிவிடுகிறது நம்முடைய தரிசனத்தை கண்டுபிடித்த பிறகு அதை தெளிவாக நாம் எழுத வேண்டும் உதாரணமாக நாம் அதை ஒவ்வொரு நாளும் எழுதியதை நாம் பார்க்கின்ற அதை நம் மனத்தில் நாம் பதிய வைக்கின்ற நிச்சயமாகவே அந்த தரிசனத்தை நாம் அடைவதற்கு அது மிகப்பெரிய ஊன்று கோலாய் சிந்திப்போம் நமது தரிசனத்தை சரியான லக்குடன் நாம் செயல்படுத்துவோம் நன்றி